அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கள்ளுண்பவர் எந்த காலத்திலும் கள் உண்பவர் நஞ்சு உண்பவர்க்கு சமமாவர் கள்ளுண்டவர் தூங்குகிறவரைப் போல மூச்சு உடையவராயினும் அவர் இறந்தவரே அன்றி உயிர் உடையவர் ஆகமாட்டார் என்பதுதான் இதனுடைய பொழிப்புரை இனி விளக்கம் சற்று பார்க்கலாம் உறங்கினவர் செத்தவரை போன்றவரே ஆவர் அதுபோலவே கல்லுண்பவர் நஞ்சுண்பவரே ஆவர் என்றும் பொருள் கொள்ளலாம் நஞ்சு உண்டவன் உடனே இறக்கிறான் ஆனால் கள் உண்பவன் இறக்கும் நாளை சிறுக சிறுக அடைகிறான் என்றாலும் இருவருக்கும் இறப்பு நிச்சயம் எனவே கள்ளுண்டவனையும் நஞ்சுண்டவனையும் ஒரே நிலையில் ஆசிரியர் கருதி உபதேசிக்கிறார் தூங்கினவனும் செத்தவனும் மறப்பு நிலையால் ஒன்று என்பதும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தூங்கினவன் பின்னும் விழித்து எழுதலை போல கள்ளுண்பவனும் பிறகு பிழைத்து விடுகிறான் அவ்வளவுதான் வேற்றுமை என்றும் அறிந்து கொள்ளலாம் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்ற முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது குரட்பாவை இக்குரட்பாவின் முதல் வரியோடு நாம் ஒப்பிட்டு சிந்திக்கலாம் ஐந்து ஆறு ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் கள் உண்பவர் அறிவை இழக்கும் குறைபாடு உணர்த்தப்பட்டது செத்த பிணம் வீழ்ந்தவென்றே தீர்ந்தொழியும் கள்ளுண்போர் நித்தம் பிணமாய் நிலைத்துமே இத்தரையில் உள்ளவரை பேரிழவே ஓங்கி நிற்பார் இப்பிணங்கள் கொள்ள இடமில்லையோ கூற்று ஜெகவீரபாண்டியனாரே இயற்றியிருக்கிறார் இந்த பாடலை அவருடைய ஒரு உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் இறந்தவரின் பிணம் அன்றே அழியும் ஆனால் கள் நாள்தோறும் பிணமாக இருந்து எவருக்கும் பயன்படாமல் எல்லோருக்கும் துன்பம் தந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை அழைத்துச் செல்ல யமதர்மராஜனிடம் இடமில்லையா என்ன தூங்குகிறவன் எழுப்பினால் எழுந்திருப்பான் இறந்தவன் சுவாசம் இல்லாமல் சும்மா கிடப்பான் என்று கவிராஜ பண்டிதருடைய உரையிலே காணப்படுகிறது விஷமருந்தியவன் மணி மந்திர ஔஷதங்களால் பிழைப்பான் கல்லுண்பவன் இவர்களைப் போன்று சும்மா இல்லாமல் நல்லோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் துன்பம் கொடுப்பான் பதவரை பார்ப்போம் துஞ்சினார் உறங்கியவர் அதாவது அறிவு ஒடுங்கி இருக்கும் காரணத்தினால் சத்தாரின் இறந்தவருக்கு வேறு அல்லர் வேறானவர் அல்லர் அதை போன்றே இஞ்ஞான்றும் எப்பொழுதும் கள் உண்பவர் கல்லை உண்பவர் அறிவு மயங்குவதால் நஞ்சு உண்பார் விஷத்தை குடிப்பவருக்கு வேறு அல்லர் வேறானவர் அல்லர் உறங்கியவர் அறிவு ஒடுங்கியிருக்கும் காரணத்தால் இறந்தவருக்கு வேறானவர் அல்லர் அதை போன்றே எப்பொழுதும் கள்ளை உண்பவர் மயங்குவதால் விஷத்தை குடிப்பவருக்கு வேறானவர் அல்லர் துஞ்சினார் செத்தாரின் வேறல்ல எஞ்ஞான் நஞ்சொன்பார் கல்லொண்பவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான